அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீங்கி மாசரு காட்சி மருள்னா என்னன்னு அர்த்தம் பார்த்தோம் இந்த மருளுக்கு காரணம் இருள்னு பார்த்தோம் மருள்னு சொன்னா மோகம் அவிவேகம்னு பேர் அவிவேகம்னா எது நிலச்சிருக்கும் எது நிலைச்சிருக்காது அப்படிங்கிற விவேகம் இல்லாத தன்மை இந்த வாழ்க்கையில் நிலையானது எது நிலைத்தது எது அப்படின்னு தெரியாமல் இருக்கிற அந்த அவிவேகத்துக்குத்தான் இன்னொரு பேர் மோகம்னு பார்த்தோம் இந்த மோகத்துக்கு காரணம் என்ன அவிவேகத்துக்கு காரணம் என்னன்னு கேட்டால் இருள்ன்னு பார்த்தோம் இருள்னு சொன்னால் இருட்டு இருட்டுக்கு அர்த்தம் என்ன அறியாமையின்னு அர்த்தம் வெளிச்சம் இல்லாமல் இருக்கிறது இருள்ங்கிறது நமக்கு தெரியும் எல்லாரும் இருள்னு ஒன்றை அனுபவிக்கிறோம் இருட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இருட்டில் வந்து பொருள்லான் தெரியறதில்ல இங்கே பார்த்தோம் இருட்டும் தெரியறதில்லை இந்த அறியாமைங்கிற இருட்டும் தெரிகிறது இல்லைன்னு பார்த்தோம் நம்ம அனுபவத்தில் இருட்டில் பொருள் தெரியாட்டாலும் இருட்டு இருக்குதுன்னு தெரியும் ஆனால் இங்கே வந்து வாழ்க்கையை பற்றின உண்மையும் தெரியறதில்லை அந்த உண்மை தெரியாமல் இருக்கிறதுக்கு காரணமான அறியாமையும் தெரிகிறது இல்லை இந்த அறியாமையை எப்படி போக்குறது இருட்டை எப்படி நீக்கிறோம் வெளிச்சத்தை கொண்டு வந்து தான் இருட்டை நீக்கிறோம் அது மாதிரி அறிவுங்கிற வெளிச்சத்தை கொண்டு வந்து தான் அறியாமைங்கிற இருட்டை நீக்க முடியும் ஆ முதல்ல நாம் பண்ண வேண்டியது இந்த மருள் நீக்கம்னு சொன்ன விஷயம் இந்த நித்தியா நித்திய விவேகம்னு சாஸ்திரத்தில் இதை சொல்லுவோம் எது நிலச்சிருக்கு எது நிலைச்சிருக்காது ஆ நிலைத்த பொருள் மெய்ப்பொருள் பரம்பொருள் இறைவன் இப்படிலாம் சொல்லுவோம் உணர்பவனுடைய உணர்வு தான் நிலைத்த பொருள் உணரப்படுகின்ற எதுவுமே நிலைத்த பொருள் அல்லங்கிறதான் கடைசியாக நாம் சொல்லி கொடுக்குற பாடம் அல்டிமேட் டீச்சிங் ஆனால் இது முதல்ல விளங்காது நிறைய நல்ல காரியங்கள்லாம் பண்ணினாத்தான் மனசுக்கு ஒரு புரிஞ்சுக்கிற தன்மை ஏற்பட்டு இதை புரிஞ்சுக்கும் அது மாத்திரமில்லை நிலை இல்லாததை நாம நாடக்கூடாது நிலையில்லே இது சரியில்லேன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அது பின்னாலே போகக்கூடாது இல்லையா இந்த ஹேபிட் தானே ப்ராப்ளம் பிரச்சனை நமக்கு வந்து இப்போ தீய பழக்கங்கள்லாம் இருக்குது சிகரெட்டு குடிக்கிறது லிக்கர் சாப்பிட்றது இதெல்லாம் தவறுன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு மனிதன் பின்னாடியே போகிறான் பாருங்க அதுதான் மோகம்னு பேர் மனிதன் தெரிந்தே தவறுகளை செய்வதற்கு பழகி போயிட்டான் அது தவறுன்னு தெரிஞ்சால் கூட திருத்திக்க முடியறதில்ல அந்த திருத்திக்கணுங்கிற எண்ணம் வரணும் அந்த திருத்திக்கணுங்கிற எண்ணம் வந்து திருத்திக்கிறதுக்கான முயற்சியை மேற்கொள்ளணும் அப்போ மருள் நீங்கும் அந்த மருள் நீங்கிறதுக்கு அறியாமை நீக்கிறதும் ஒரு காரணமாக அமையும் ஆக அறியாமை நீங்க நீங்க அறியாமைய படிக்க படிக்கத்தான் அறியாமல் போகும் அப்படி ஆகிவிட்டதென்றால் என்னாகும்னா அது தெளிவான பார்வை இருக்கும் வாழ்க்கையை பற்றின தெளிவான பார்வை அதத்தான் மாசரு காட்சின்னு சொல்றோம் மாசுறு காட்சி மாசு அதாவது அழுக்கோட கூடின பார்வை அழுக்கில்லாத பார்வை அழுக்கோட கூடின பார்வை என்ன என்ன கூடின பார்வை என்ன விருப்பு வெறுப்பு பொறாமை தீய குணங்கள் இதெல்லாம் மாசுகள் மனத்துக்கண் மாசு இல்லைன்னு ஏற்கனவே படிச்சுட்டோம் அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் இந்நான்கும் இழுக்கா என்றது அறம் மனத்துக்கண் மாசில நாதல்னு படிச்சோம் ஆக இந்த மனசுல இருக்கக்கூடிய மாசுகள்லாம் இல்லாத ஒரு பார்வை யாரிடத்திலையும் பொறாம கிடையாது எல்லாத்தையும் நானே அனுபவிக்கணுங்கிற குறுகிய மனப்பான்மை கிடையாது எல்லாருக்கும் நன்றாக வழங்கி இன்புற வேண்டும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வரும் ஆக இந்த மாசரு காட்சினா மாசுகள் அறுவட்ட நீங்கின காட்சி பார்வை அப்படின்னு அர்த்தம் தொடர்ந்து படிப்போம் திருவள்ளுவருடைய திருவடிகளை இடைவிடாது பற்றி கொண்டு இந்த குரலின் ஆழத்தை நன்கு உணர்வதற்கு திருவள்ளுவர் பெருமான் நமக்கு திருவருள் புரியட்டும் இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீங்கி மாசறு காட்சி எல்லோருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள்